சச்சிதானந்த விஷோத்பத்தியாவிஷா ஸ்ரீகிருஷாய்வாச்சுரோகத்து சத்தாரோ நமசோபைரகீர் மருதுசுச்சிரக்கிச்சன அனீஹோமித்துந்தோமோ முன அப்பமீராத்மா த்தஞ்சு அமீ மான மைத்துக்கவி அய்வான் தோஷான் மையிஷ்டி ஸ்க்கான் லியஜய் சர்வன் மாம் பஜேத்த சமா அமானின்னா புகழை விரும்பாதவன் தற்பெருமை இல்லாதவன் தற்பெருமை இல்லாதவன் பிறர் புகழையும் பொருட்படுத்தவாதவன் அப்படின்னு அர்த்தம் மானதா ஆனால் அதே சமயம் மற்றவர்களுக்கெல்லாம் மரியாதையை சந்தோஷமாக செய்கிறவன் கல்பஹா கல்பஹான்னா ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறதுல சாமர்த்தியம் உள்ளவன் கல்பஹான்னா குட் டீச்சர்னு நல்ல விஷயங்களையெல்லாம் அழகாக எடுத்து சொல்லக்கூடிய சாமர்த்தியம் மைத்ரஹா மைத்ரஹான்னு சொன்னால் எல்லாரிடத்துலையும் மித்திரபாவத்தோடு இருக்கிறவன் யாருக்கும் வஞ்சன பண்ணாதவன் அப்படின்னு அர்த்தம் யாரையும் எதுக்கு எந்த காரணத்தை கொண்டு அவனால் அவனுக்கு ஒன்றும் தேவை தேவையில்லை இந்த உலகியல் பொருள்கள் அர்த்தகாமத்தில் அவனுக்கு தாற்பயம் இல்லாததுனால யாரையும் அவன் வஞ்சிக்கிறது இல்லை காருணிகா ஏதாவது ஒருத்தருக்கு கஷ்டமாக இருக்குது பசிக்கிறதுன்னு சொன்னால் தனக்கு பசி இருந்தால் கூட பொறுத்துமா இன்னொருத்தர் பசிக்கிறது அப்படின்னு சொன்னால் அங்கே போய் எங்கேயா கிடைக்குமான்னு சொல்லி அது திருஷ்டகர்மா தான் அந்த திருஷ்டகர்மாவில் இன்னொருத்தருக்காக திருஷ்டகர்மாவை செய்கிறவன் அப்படிங்கிற அர்த்தம் சொல்கிறார் வியாக்கியானக்காரர் பிறர் படக்கூடிய துன்பத்தை கண்டு இறங்கிறவன் அன்பை வெளிப்படுத்துகிறவன் அதை செயலாலும் முகமலர்ச்சியாலும் நல்ல சொற்களாலும் அதை வெளிப்படுத்துகிறவன் என்று பொருள் கொள்ளலாம் கவிகி கவிகினா சூக்ஷ்மதரிசி தீர்க்க தரிசி அதாவது காலத்தில் என்னெல்லாம் பின்னால் வரலாம் எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய்கிறார் இல்லையா வாழ்க்கையில் பிற்காலத்தில் என்னெல்லாம் வரக்கூடும் தெரிஞ்சு பொதுவான இது இங்கே ஜோசியம் இல்லை இது மனிதன்னா வாழ்க்கையில் நிறைவு காலமெல்லாம் இருக்குது நோயெல்லாம் வர்றதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு வாழ்கிறவன் கவிகினா ஒருத்தர் சொன்னால் அதை ரொம்ப நுண்மையாக ஏற்கனவே முனிகின்னு பார்த்தோம் அங்கே ரொம்ப நுண்ணறிவோடு இருக்கிறவன் இல்லாட்டி எல்லா விஷயங்களையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறவன் பொதுவாக கவிகிங்கிற சப்தத்துக்கு சர்வஜகான்னு அர்த்தம் எல்லா விஷயங்களையும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறவன் எது தேவையோ அதை மாத்திரம் சிந்தித்து செயல்படுத்துகிறவன் அர்த்தம் யஹா யஹா ஏதாதுஷான் குணான் அப்படின்னு போட்டுக்கணும் எவனொருவன் இந்த குணங்கள் தோஷான் ஆக்ஞாயொருவன் குணதோஷான் ஆக்ஞாய குணதோஷ விவேகம் எது குணம் எது தோஷம் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடிங்கிறாரே திருவள்ளுவர் அது மாதிரி அந்த ஆக்ஞாயன்னு சொன்னால் எல்லாத்தையும் தெரிஞ்சு ஆஹா தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணால் என்னெல்லாம் நமக்கு நல்ல குணங்கள் விறத்தியாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு தோஷங்கள் எல்லாம் தெரிஞ்சு அதர்மத்தை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அதை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கான் தர்மத்தை பண்ணினா என்னெல்லாம் நன்மை ஏற்படும் தெரிஞ்சு வச்சுருக்கான் ஆஹ திருஷ்டாதிருஷ்ட குணதோஷ விவேகி அப்படி போ சொல்லலாம் கண்ணுக்கு தெரிஞ்ச குணதோஷம் கண்ணுக்கு தெரியாத குணதோஷங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து ஈஸ்வரன சரணாகதி பன்னெண்டு தர்மானுஷ்டானம் மாத்திரத்திலேயே கவனமா இருக்கான் நாளை தொடர்ந்து மேலும் இதனுடைய கருத்துக்களை சிந்திப்பதற்கு முயற்சி போம் ஸ்ரீபகவானு வாச கிருபாலுரகிருத்த திரோக மரீர்ந்த மருக்கிச்சன அநீஹோமி மச்சரோ முனீராத்மா ஹுதிமாஞ்சிஷ்ணா அமீ மாநுக்கவிம்ஷான் மையிஷ்டி ஸோ தர்மான் சந்திய ஜர்வான் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசிர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்